ஒண்ணு அத்தியாச லட்சணம் நான் வந்து சௌரியத்துக்கா நான் மாத்தி மாத்தி சொல்லப்பேன் இந்த இடத்துல அது சொல்லியிருக்கு இந்த இடத்துல அது சொல்லியிருக்கு ஆறாவது அத்தியாயம் மாதிரி பகவத்கீதை ஆறாவது அத்தியாயத்துல வரும் சில திரும்ப முன்னாடி எடுத்துக்கணும் பின்னாடி எடுத்துக்கணும் அங்க ஆறு தலைப்பா பிரிச்சனும் அந்தரங்க சாதனம் பகிரங்க சாதனம் தியான சோக்கம் தியான விஷயா தியான பலம் எல்லாம் பிரிச்சுடும் அப்படி எல்லாம் பிரிச்சு கொண்டு அந்தந்த ஸ்லோகத்தை அங்கே அட்ஜஸ்ட் பண்ணும் பண்ணணும் இங்க வந்து முதல்ல அத்தியாச லட்சணம் என்ன இப்படி ஆரம்பிக்கிறது இப்படிதான் இருக்கு அத்தியாசங்கா அத்தியாச சமாதானம் அத்தியாசங்காய சமாதானம் அப்புறம் வந்து அத்தியாச லட்சணம் அப்புறம் அத்தியாச சம்பாவனா அப்புறம் அத்தியாச பிரமாணம் அப்புறம் அத்தியாச விஷய உபசம் இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்ட நாம எல்லோரும் சம்சாரிகள் ஒரு உபசாரி முக்தர்கள் இருந்தாலும் படிக்கிறதுனால வந்து சம்சார்கள் சம்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணினா காரணம் வந்து ஆத்ம அஜானம்தான் காரணம் ஆத்ம அஜானம்தான் காரணம் ஆத்ம அஜானம்தான் காரணம்னு சொன்னா சம்சாரத்திலிருந்து நிவிற்த்தி அடையறதுக்கு மோக்ஷத்துக்கு எது காரணமாக இருக்க முடியும் ஆத்ம ஜானம் காரணமாக இருக்க முடியும் சம்சார காரணம் ஆத்மாஜானம் என்று சொல்லப்படும் பொழுது சம்சார நிவர்த்தி காரணம் ஆத்ம ஜானம் அப்படின்னு அப்படியா இருக்கும் அப்ப ஆத்ம ஜான்கிற காரணத்தினால ஆத்மா அஜானத்தினால ஆத்மா அஜானத்தினால என்ன பண்ணிடுறோம் அனாத்மாவத்மாவாக நினைச்சுவிடுறோம் சங்கராச்சாரியர் அனாத்மாவத்மாவாகவும் ஆத்மாவ அனாத்மாவாகவும் ஒன்னில் இருக்கிற ஒருஅம்சமும் இந்தஅம்சத்தையும் போட்டு போட்டு நம்ம என்ன பண்றோம் சத்தியான் மிதுனீ கிருத்திய மெய்யையும் சேர்த்துக் குழப்பி சத்தியான் மிதுனீ अस्य ममेदी नैसर्गिकोकता இந்த சத்தியானதம் மிதுனீகரணமாகிய அத்தியாசத்தினால ஆத்மாவை பத்தின ஜானம் இல்லாததுனால அனாத்மாவ அனாத்மாவ ஆத்மாவா நினைத்துக்கொண்டிருக்கிறதுனால இன்னும் சொல்ல போனா அஜானத்துக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்னா சம்சார காரணம் அத்தியாச மாத்தின் இருக்கேன் முதல்ல என்ன சொன்ன சம்சார காரணம் ஆத்மாஜானம் சொன்னேன் சம்சாரிவத்தி காரணம் ஆத்ம ஜானம் சொன்னோம் ஆனா சாஸ்திரத்துல இங்க இவரு சங்கராச்சரியா என்ன சொல்றாருன்னா சம்சாரத்துக்கு காரணம் என்னன்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறது தான் காரணம் தப்பா புரிஞ்சுக்கிறது தான் சம்சாரத்துக்கு காரணம் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னா தன்னை தப்பா புரிஞ்சின் இருக்கிறது தான் சம்சாரத்துக்கு காரணம் இந்த தப்பா புரிஞ்சின்றிருக்கிறதுங்கிறதுக்கு பேர் தான் சம்ஸ்கிருதத்துல அத்தியாசகான்னு பேர் தன்னை தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கான் எப்படி கையில தப்பா பாம்பா புரிஞ்சுக்கிறானோ அது மாதிரி தன்னை சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மாவை அனாத்மாவா நினைச்சிருந்து விவகாரம் பண்றான் ஆத்மன சச்சிதம் புத்தேர் தித்வயம் ாவிவேகே கேற்றி சேத் கேற்றி பரத்தர்ஷ நல்ல ஞாபகம் தான் அத்தியாசம் சொல்லி இருக்கிறான் அதனால க்ஷேத்தேத்திரோக்தான் விபாக விதம் பண்ற விவேகம் தான் சொல்ற இதுதான் அப்போ அந்தோன்யா ஆமாத்ம அனோன்ய அப்ப இது அத்தியாசம் இருக்கு அப்ப அத்தியாசம் வந்து ஏற்படாது அப்படிங்கறதுல இருக்கிற விஷயங்கள்னா அத்தியாசம் அத்தியாசம் அதுக்கு சமாதானம் சொல்றோம் அப்புறம் என்ன சொல்லுங்க சொல்லிட்டேன் அந்த பேர்லாம் அப்புறம் அத்தியாச லக்ஷணம் அப்புறம் அத்தியாச சம்பாவனா அப்புறம் இது ஆறு விஷயம் இந்த அத்தியாச பாஷத்தில் ஹேத்துவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அசிய அனர்த்த ஹேதோ பிரகாணாய சர்வே வேதாந்தே அயம் அசாம் வேதாந்தா தயமகமீமாசா பிரதர்சயமாக அப்படி ரொம்ப அழகாக சொல்ற அதனால என்னென்ன அதனால கடைசி அது உபசம்சாரம் அதனால் அப்புறம் திரும்ப சொல்றேன் அல்ல சம்சார நிவத்தி நமக்கு ஏற்படணும் நிவத்தி நமக்கு ஏற்படணும்னா அத்தியாச நிவத்தி ஏற்படணும் அத்தியாச நிவர்த்தி ஏற்படணும்னா வேதாந்தாஸ்திர விசாரம் பண்ணணும் விசாரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அத்தியாச நிவர்த்திக்காக அத்தியாசத்தை நிவர்த்தி பண்றோம்னு சொன்னா சம்சார நிவர்த்திக்காக அத்தியாச நிவர்த்தி அர்த்தம் வேதாந்த சாஸ்திரம் பட்டனீரம் அத்தியாசம் என்னன்னு கேட்டால் அத்தியாச வந்து எங்கெல்லாம் இருக்கு நான் சொல்லிடுறேன் யுஷ்மத்ப ஆரம்பிச்சு யுக்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா மித்யேதி பவிதம் யுக்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதவரைக்கும் ஆத்யாச சங்க் க என்ன তথাপি அப்படினு சொல்லி லோக வியாஹார வரையக்கு இருக்கு இல்லையா அது வந்து ஆத்யாச சங்க் க சமாதானம் ஏனா முதல்லயே சொன்னதுதான் இப்போ நீங்க போட்டுக்கணும் யஷ்மதஸ்மக்ரதே கோசர யோஹல ஆரம்பிச்சி நிச்சேதி భవితం యుక్తం வரையக்கும் நிச்சேதி భవితం యుక్తం வரையக்கும் ஒரு கோட் இருக்கு இல்ல அதுவரைக்கும் ஆத்யாச சங்க் க அப்புறம் ததாபிங்கிறதுல இருந்து லோக விவகாரம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் அத்தியாசங்காய சமாதானம் இல்லாட்டி அத்தியாச பரிகாரா இல்லாட்டி அத்தியாசங்கா சமாதானம் போட்டு அப்புறம் இன்னொரு இடத்துலயும் அத்தியாசங்காவை நான் உங்களுக்கு சொல்றேன் அத்தியாசங்கா சொல்றேன் अत्य सदी अबिया अत्यण அப்புறம் கதம் புனகால இருந்து ஆரம்பிச்சு பிரவிஷி வரைக்கும் இருக்கு இல்லையா அதுவும் அத்தியாசங்கா தான் அதுவும் அத்தியாசங்கா தான் கதம் புனகால் ஆரம்பிச்சு அபிஷயத்துவம் பிரவிஷி அப்படிங்கிற இடம் வரைக்கும் அத்தியாசங்கா அப்புறம் உச்சியத்தை ஆரம்பிக்கிறது இல்லையா அதிலிருந்து உச்சத்தையிலிருந்து உச்சத்தையில ஆரம்பிச்சு பிரத்யாத்மி அநாத்ம அத்தியாச அப்படின்னு இருக்கு அது வரைக்கும் அது வரைக்கும் வேண்டாம் மோட்சபராணின்னு போட்டுக்கலாம் மோக்ஷபராணி சரி அது வரைக்கும் போட்டுங்க அதுக்குள்ளேதான் இருக்காது அடங்கியிருக்கு மோக்ஷபராணிங்கிறது வரைக்கும் அதுக்கு சமாதானம் சமாதானம் அதுக்குள்ள கொஞ்சம் விளக்கங்கள்லாம் தரணும் அப்பதான் அது புரியும் மோட்சபராணி அப்படிங்கறது வந்து அது வரைக்கும் அத்தியாசமாதானம் சமாதானம் சொல்லுவோம் இல்லாட்டி அத்தியாச சம்பாவனான்னு சொல்லுவோம் அப்புறம் கதம் புனக ஆரம்பிச்சு கதம் புனகிறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த கரணாதிஷு அத்தியசியதி அப்படிங்கிற வரைக்கும் அத்தியாச பிரமாணம் அந்த கரணாதிஷு அத்தியசதி அப்படின்றிருக்கு கடைசி வந்து ரொம்ப ஒரு கோபுள் அதாவது கடைசியா முடியறதுக்கு நாலு வரைக்கும் முன்னாடி அந்த சர்வசாட்சிணம் தந்த அத்தியசதி அங்கதான் என்ன இருக்கு அது வரைக்கும் அத்தியாச பிரமா அத்தியாச பிரமா அப்புறம் ஏவம் அயம் அநாதிகர்த்து ஆரம்பிச்சு பிரதர்சயிஷ வரைக்கும் உபசம்ஹாரம் அத்தியாச பாஷ்ய உபசம்ஹாரம் இப்போ அத்தியாச லக்ஷணம் ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இதுல பாஷ்யத்துல இன்னொரு இடத்துலயும் அத்தியாச லட்சணம் முதல்ல அத்தியாச லட்சணத்தை பத்தி சொல்றேன் அத்தியாச லட்சணம் வந்து எங்க சொல்லப்பட்டிருக்கு கேட்டா அத்தியாசோ நாம அத்தின் தத் புத்தி இத்தவோம ரெண்டு இடத்துல இருக்கு அத்தியாச நம்மராச்சாரியோட விளக்கம் என்னன்னா ஸ்மிருதி ரூபா பரத்த பூர்வதி அவபாச அது ஒரு லட்சணம் அத்தியாச லட்சணம் அப்புறம் இன்னொரு லட்சணம் என்னது அத்தின் தத்புத்தி இது ரெண்டும் அத்தியாசலக் பரத்த பூர்வதிஷ்ட அவாசா என்ன முன்பு அனுபவித்த ஒன்றை அது இல்லாத இடத்தில் காண்பது முன்பு அனுபவித்த ஒன்றை அது இல்லாத இடத்தில் காண்பதற்கு பெயர்தான் அத்தியாசம் அது இல்லாத இடத்தில் காண்பது அதுல ஸ்மிருதி ரூபாக ஒரு வார்த்தையை சேர்த்தார் செஞ்சு அதாவது அதுக்கு வந்து சம்ஸ்காரம் இருக்கு அனுபூத ஜன்யஸ்கார அனுபவிச்சது இருக்கு அந்த சம்ஸ்காரம்தான் அந்த அத்தியாச காலத்துல வெளிப்படுது அஹ அனுபூத ஜென்யசம்ஸ்கார ஸ்மிருதி ரூபா பரத்த பூர்வதிருஷ்ட அவபாசா முன்கு ஒன்று அனுபவித்த ஒன்றை அது இல்லாத இடத்தில் காண்பதற்கு பெயர் அத்தியாசம் அப்புறம் இன்னொன்னு என்னது இல்ல அது அல்லாததில் அதனை பார்ப்பது அத்தஸ்மின் இது ரெண்டுதான் அத்தியாச லட்சணம் எல்லாரும் ஆளாளுக்கும் ஒண்ணு சொன்னாலும் எல்லாரும் அத்தியாசம் ஒண்ணு இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஆகினால அத்தியாசத்த லட்சணம் வந்து சங்கராச்சாரியர் இதை சொன்னாலும் அப்புறம் ஆத்ம கியாத்திகி அசியாத்திகி ஒரு ஆமிய de... ख्याति படிச்சோம் இப்போ அத்தியாச லக்ஷணம் சொல்லியாச்சு அவ வந்து அத்தியாச கிளப்புறான் பூர்வபட்சி பூர்வபட்சி நாம ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் இங்க ஆஸ்திக பூர்வ பட்சிகள் நாஸ்திக பூர்வபக்ஷி இல்லை ஸ்திக பூர்வ பக்ஷன் வைசேஷிக்கர்கள் அப்புறம் யோகிகள் பூர்வம் இவங்கதான் பூர்வ பட்சிதான் நம்ம சொல்ற வாதத்தை எதிர்த்து சொல்றவங்க அத்தியாசங்க கேட்டா அத்தியாசத்துக்கு நாலு நிபந்தனைகள் இருக்கணும் ஒரு அத்தியாசம் நடக்கணும்னு சொன்னா அதற்கு நான்கு நிபந்தனைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க முதல்ல என்னன்னு கேட்டா அது பிரத்ய விஷயமா அது பிரத்ய விஷயமா இருக்கணும் விஷய மத்திய சித்தின்னு படிச்சோம் பிரத்ய விஷய விஷயாந்தரம் அத்தியஸ்தி ஆக பிரத்ய விஷயத்துவம் இருக்கணும் முதல் கண்டிஷன் ரெண்டாவது என்னன்னு கேட்டா அத்தியாசம் நடக்கிற இடத்துல அந்த அந்த எதுல அத்தியாசம் பண்றோமோ கயிற்றுல அத்தியாசம் பண்றோமோ பாம்ப அந்த கயிறு தெரியாம இருக்கணும் கயிறு தெரிய அஜாத்தமா இருக்க சிப்பி தெரியாம இருந்தாத்தான் வெள்ளிய பார்க்க முடியும் கயிறு தெரியாம இருந்தாத்தான் பாம்ப பார்க்க முடியும் ஆகையினால அஜாத்த இரண்டாவது அஜா தத்துவம்ங்கிறது ரெண்டாவது அம்சம் மூணாவது அம்சம் வந்து சாதிரியம் ஒரே மாதிரி இருக்கணும் அதாவது கைத்துல பாம்ப தான் பார்க்க முடியும் இல்லாட்டி ஏதாவது கோடு கிடு சொல்லுவாங்க மாலை குச்சி கிடக்கு இல்லாட்டி வந்து மாலை கிடக்குன்னு சொல்லலாம் இல்லாட்டி பூமியே பொழந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அதனால ச இருக்கணும் இங்கிலீஷ்ல சிமிலாரிட்டிங்கிறாங்க சாதிருஷ்யம் இருக்கணும் அதுக்கு இதுக்கு வந்து வந்து கயிறுல போய் வந்து கைய கயிற்றுல போய் வந்து வேற ஏதாவது பொருளை பார்க்க முடியுமா கயிற்றுல வந்து பார்க்க முடியாது கயிற்றுல பாம்பை வேணா பாக்கலாமே தவிர சிப்பில வந்து பாம்பை பார்க்க முடியாது இப்படியே சொல்லலாம் சிப்பில பாம்பை பார்க்க முடியாது சிப்பிக்கும் வெள்ளிக்கும் சாதிருஷ்யம் இருக்கு கயிறுக்கும் பாம்புக்கும் சாதரிசியம் இருக்கு சாதிசியம் இருக்கணும் மூணாவது கண்டிஷன் சாதிருஷ்யம் அப்புறம் வந்து நாலாவது என்னன்னு கேட்டா சம்ஸ்காரம் இருக்கணும் ஏற்கனவே அனுபவிச்ச ஒரு பொருளை பற்றிய நான் வந்து சத்தியமா பார்த்த பாம்பத்தின ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும் வாசனை பதிவு இருக்கணும் அப்பதானே என்ன பாக்காத ஒண்ணை எப்படி நான் கற்பனை பண்ண முடியும் கற்பிக்க முடியும் கற்பிக்க முடியும் கற்பிக்க முடியும் ஆக என்னால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து சம்ஸ்காரம் வேணும் பூர்வ பூர்வ அனுபூத்த ஜன்ய சம்ஸ்காரா பூர்வ அனுபூத ஜென்யசம்ஸ்காரா இந்த நாளும் இருந்தாதான் அத்தியாசம் நடக்கும் நீங்க என்ன சொல்றீங்க ஆத்மா அனாத்மாவுக்குள்ள அத்தியாசம் நடக்கிறதுன்னு சொல்றீங்க இதுல ஒன்னாவது கண்டிஷன் சரியா இருக்கான்னு பாருங்க அதனால என்னன்னா ஆத்மா பிரத்யக்ஷமா இல்லவே இல்லை பிரத்யமா இருந்தாத்தானே ஆத்மாவில அத்தியாசம் பண்ண முடியும் அத்தியாச விஷயமா இருந்தா தானே அத்தியாசம் நடக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது என்ன அது நல்லாவே தெரியவே இல்லை ஒண்ணு இருக்கவே இல்லை நான் உடம்புதான் எனக்கு தெரியுறதே தவிர தேக பிரத்திருத்த ஆத்மா அதெல்லாம் சச்சிதானந்தன் ஒரு ஆத்மா இருக்குங்கிறது இந்த பிரத்யம் இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை ஆத்மா வந்து இந்திரியத்துக்கு விஷயம் கிடையாது ரெண்டாவது சாஸ்திரம் வந்து அது வந்து தெரிஞ்சதாகவே தான் சொல்லியிருக்கு அது ஞாத்தம் தானே தவிர அஜாத்தம்னு சொல்ல முடியாது என்ன சொல்றோம் ஆத்மா சுவயம் பிரகாஷா சுத்தகாத்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் அதனால ஆத்மா அஜாத்த விஷயமும் கிடையாது ஞாத்த விஷயம்தான் ஞாத்த விஷயத்துல எப்படி அத்தியாசம் பண்ண முடியும் நான் இருக்கிறேங்கிறது ஞாபகம் தானே ஞாபகத்துல போய் எப்படி விஷயத்தை அத்தியாசம் பண்ண முடியும் அந்நிய விஷயத்தை அநாத்மாவை அத்தியாசம் பண்ண முடியும் மூணாவது கேள்வி என்னன்னு ரெண்டு இதுவோ சேதனம் அதுவோ ஜடம் ஜடமான பதார்த்தத்தும் சேதனமான பதார்த்தமும் எப்படியா ஒன்னொன்னு சேரும் சாதிரசியமே இல்லையே இதுக்கு சொல்லிருக்கிற லட்சணங்கள் வேற அதுக்கு சொல்லி இருக்கிற லட்சணங்கள்லாம் வேற ஆக என்னால சாதிரசியமும் கிடையாது அது மாத்திரம் இல்ல நான் வந்து எங்கேயாவது ஏற்கனவே நான் வந்து அனுபவிச்சிருந்தாத்தானே அத்தியாசம் பண்ண முடியும் அன்னியன்னு அத்தியாசம் பண்ண முடியும் இதுல என்ன சம்ஸ்காரம் இருக்கு ஆத்மா அனாத்மா அத்தியாசம் பண்றதுக்கு நான் ஏற்கனவே எங்கேயோ அனாத்மாவோ பார்த்திருக்கேன் அனாத்மாவை அனுபவிச்ச சம்ஸ்காரம் எங்க உட்கார்ந்து இருக்குன்னு அதே கேள்வி அந்த சம்ஸ்காரம் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டா ஆத்மாவில வந்து அனாத்மாவை கற்பிக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஆக இந்த நாளும் உங்களால சொல்ல முடியாது ஆத்ம விஷயத்துல அதனால அத்தியாசம் சம்பவிக்காது ஆக நீங்க சொல்றீங்களே சம்சாரம் வந்து அத்தியாசத்தினால ஏற்பட்டு இருக்கு சொல்றீங்களே அத்தியாசத்தினால ஏற்பட்டு இருக்கு சத்தியான் கரணம் நடக்காது அங்க வெளியில வேணா நடக்கும் இங்க வந்து சத்தியான்த மிதுனீகரணம் நடக்காது பரிகாரம் அதுக்கு என்ன பதில் சொல்றோம்னா இது வந்து அத்தியாசி ஆக்ஷேபிளோ அப்செக்ஷன் எதிர்க்கிறார்கள் நம்ம என்ன பதில் சொல்றோம் அத்தியாச நீ சொல்ற நாலு நிபந்தனையையும் இங்க வந்து பொருந்தாது அப்படிங்கறது நாங்க காட்டுறோம் நீ சொல்றது வந்து வெளி விஷயத்துல இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து இங்கே அது இல்லாமலும் அத்தியாசம் நடக்கும் நான் நிரூபிக்கிறேன் அத்தியாச சம்பாவன அத்தியாச சமாதான ரெண்டும் ஒண்ணுதான் அத்தியாசம் இருக்கத்தான் இருக்கு ஆத்மாவில அனாத்மாவையும் அனாத்மாவில ஆத்மாவையும் ரெண்டு பண்றோம் இல்லையா இது பாம்புங்கிறோம் இது பாம்புங்கிறோம் இதுங்கிறது சத்தியமா மித்தியா பாம்புங்கிறது மித்தியா இதுங்கிறது அங்க இன்னொன்னு இருக்க அந்த இதுங்கிறது வந்து சத்திய அம்சம் பாம்புங்கிறது மித்யாசம் நம்ம என்ன சொல்லிடுறோம் பாம்பு இதுன்னு தனியாவை பிரிக்கணும் இது பாம்புன்னு சொல்லிவிடுவோம் அப்போ கையினுடைய இருப்ப வந்து என்ன பண்ணிடுறோம் பாம்புல சேர்த்து ரெண்டையும் சேர்த்துனடும் சம்யோஜ அவிவேக்கையும் பாம்புனால ஏற்படுற பயம் வந்து சத்தியமா மிச்சையா மித்யா பயம் சத்தியமா தோன்றது மித்யா பாம்புனால ஏற்படுற கஜோபி மித்யா பலாயனமபி மிச்சியான் அது மாதிரி வந்து சர்ப்பகா மிச்சா அது வாஸ்தவம் வந்தவுடனே என்ன போறது வாஸ்தவானம் வந்தவுடனே என்ன போறது பயம் போயிட போறது ஆகையினால சர்பா வியாவகாரிக சத்தியா பயமபி வியாவகாரிக சத்தியும் அதனால மிச்சியம் சித்யம் சர்பக சொல்றது என்னது சத்தியான் அகம் சொல்ற போது சத்தியமா மிச்சையா சத்தியம் அகம் சம்சாரிய அஸ்மின் அவன் சம்சாரி அஸ்மிங்கிற போது என்ன ஆயிடுறதுன்னா சத்தியான்த மிதுனீ கரணம் இது நடந்துதான் ஆகையினால இது முதல்ல இப்படி பேசணும் கொஞ்ச நேரம் அப்புறம் ஸ்ருத்திய வச்சுன்னு பேசணும் அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா இந்த சத்தியான்த மிதுனீ கரணம் ஆகிய அத்தியாசம் சம்பவிக்கிறது அப்படின்னு சொன்னாலே அத்தியாசம் இருக்குங்கிறதுக்கு சமாதானம் வந்துவிட போறது பிரத்ய விஷயத்துவமா இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது அது வந்து விளங்கணும் அவ்வளவுதான் விளங்குற விஷயத்துல அத்தியாசம் நடக்குமே தவிர அதுக்கு உதாரணம் என்னன்னா அப்பிரத்தியேபி ஆகாஷே தல மலின தல மலினத்தாதி பாலாக அத்தியசந்தி ஆகாசத்துக்கு வடிவம் இருக்கும் நிறம் இருக்கும் ஆகாசத்துக்கு நிறம் உண்டா நிறம் இல்லை ஆகாசத்துக்கு ஒரு பேரு நீரூபா ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது ஆகாசத்துல எப்படி ரூபத்தை கற்பிக்கிறோமோ அது ஒரு வருது இல்ல வந்து அது ஒண்ணு வடிவம் கூட கிடையாது அப்புறம் வந்து அது வந்து கொப்பரமா இருக்கு தலம்னு சொன்னா அது ஒரு இது மாதிரி கம்முக்கு அப்புறம் அழுக்குன்னு எல்லாம் சொல்றோம் தலம் அழின தாதி அத்தி அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்றோம்னு கேட்டா அது ஒண்ணு அப்படி கிடையாது பிரத்யக்ஷ விஷயம்னு வேண்டியது இல்லை பிரசித்த விஷய அத்தியாசா பவதி ஆக என்னால விளங்கிறதுங்கிறதே போறோம் தப்பா விளங்கிக்கிறது சரியா விளங்கிக்கிறதுன்னு ரெண்டு இருக்கு ஆகையினால பிரத்யக்ஷ விஷயத்துவமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது பிரகாசமா விளங்கி கொண்டிருக்கிறதாக இருந்தா போறும் இருக்கிறதா இருந்தா போறும் இருக்கிற பொருள் எதாக இருந்தாலும் சரி அதுல அத்தியாசம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதான் இதை பார்த்தோம் நிதி நியம விஷயம் அத்தியசித்தவியம் அப்பிரத்தியே ஆகாசே பாலாஸ்தல மலிநத்தாதி அத்தியசியிம் அவிருதாத்மத் இல்ல பிரத்ய விஷயத்துவம் இல்லங்கிறத நம்ம என்ன சொல்றோம் விஷய இந்திரியத்துக்கு விஷயமாக அவசியம் இல்ல நம்மயே நாம தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு அது நடக்கிறது ஆகையினால பிரகாசமான அத்தியாசத்துக்கு வந்து விஷயத்துவமா இருக்கணும்னு அவசியம் இல்ல அது பொதுவான விதியாக இருந்தாலும் இது அது நடக்கத்தான் செய்கிறது நான் இருக்கிறேங்கிறது விளங்குகிறது நான் என்னவாக இருக்கிறேன்னு பார்க்கும் போது அத்தியாசம் தப்பா பண்ண அறியாமையினால அத்தியாசம் நடந்துடுறது என்ன அஜா தத்துவம் ஆக பிரத்யமா இருக்கணும்னு நிபந்தனை கிடையாது பிரத்யமாக இல்லாட்டாலும் அத்தியாசம் நடக்கும் ஏன் எப்படின்னா அது விளங்கறதே போரும் நான் இருக்கேங்கிறதே போறும் ஆக இந்திரியத்துக்கு ஒண்ணு விஷயமான இது இல்ல அது பாஹ்ய விஷயமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பாஹ்ய விஷயமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை பொண்ணு அது என்ன பிரகாசமா இருக்கக்கூடியதிலேயே நம்ம வந்து இது பண்ணிடுறோம் அதுதானே சொன்னோம் ஆத்மன சச்சிதம்ச புத்தேர் விற்தி ரிதி துவயம் சம்யோஜா விவேகேன ஜானாமி இது பிரவர்த்தது அகம் ஜானாமிங்கிறான் நான் அறிகிறேன் அப்படிங்கிறான் நான் அறிகிறேன்னு சொல்ற போது என்ன நடக்கிறது ஆத்மபோதம் சொல்றது ஆத்மனஹா சச்சிதம்சா ஆத்மா வந்து புத்தேகே விற்பிஹி புத்தியில விற்பி இருக்கு ரெண்டையும் என்ன பண்றதா சம்யோஜ அவிவேகேன ரெண்டையும் சேர்த்துட்டு புத்தியோட விற்த்தியோட தன்னை சேர்த்து கொண்டு ஜானா அப்படிங்கிறான் இவன் இவனாலும் பிரமாத்தா கிடையாது ஆனா தன்னை பிரமாத்தாவாக நினைக்கிறான்ஸ்தி புத்தே போதா நபி புத்திக்கு தானா போதம் கிடையாது சைதன்யத்தை இரவு வாங்கிட்டா அது நடக்கும் ஆஹ் இல்ல பிரத்ய விஷயம்ங்கிறது போராது பிரத்யக்ஷ விஷயத்துலதான் அத்தியாசம் நடக்கும் நடக்கும் நீ சொல்லாதே ஆகாசத்துல பிரத்யக்ஷனாது இல்லாததுல வந்து கற்பனை பண்றானே அதனால ஆகாசத்துல எப்படி நீளத்தை கற்பிக்கிறார்களோ அது பிரத்ய விஷயமாக இல்லாட்டாலும் எப்படி கற்பிக்கிறார்களோ அது போல அப்புறம் மூணாவது என்னது ரெண்டாவது என்னது அஜ்யாதத்வம் இங்க இங்கே அக்ஞா தத்துவம் இருக்கு அக்ஞா தத்துவம்னா என்ன மேலெழுந்த வாரியாத்தான் என்ன எனக்கு தெரியறதே தவிர உண்மையா நான் யாருன்னு எனக்கு தெரியல ஆகையினால அங்கேயும் அங்கேயும் வந்து மேலெழுந்த வாரியா மேலெழுந்தவாரியா என்னவோ இருக்குன்னு தெரியல அந்த என்னவோ உண்மையில என்னத்தையோ கற்பிக்கிறான் அது மாதிரி அது இங்கிலீஷ்ல வந்து பார்ஷியல் நாலெட்றாங்க அது மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா இது மேலெழுந்த வாரியா இங்க தெரிஞ்சு வச்சுருக்கேன் அல்ல அது முழுக்க முழுக்க அஜாத்தமும் கிடையாது முழுக்க முழுக்க ஜாத்தமும் கிடையாது அந்த கயிறுங்கிறது இருக்க அந்த இடத்துல இது பாம்புங்கிற இடத்துல இதுங்கிறது வந்து ஏதோ ஒன்று இருக்கு அது வந்து ஜாத்தம் என்ன அது ஜாத்தம் அதாவது அதிஷ்டானம் ஞாத்தம் ஆசிரியம் நஞதம் கைவில்லை என்னவென்ன இதற்காக பாஷையில சொல்லணும்னா அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லணும்னா பொன்னம்பல சுவாமிகள் சொல்லணும்னா அதிஷ்டானம் வந்து நமக்கு வந்து அதிஷ்டானம் வந்து ஜம் ஆசிரியம் வந்து அஜாத்தம் அதனால நம்ம தப்பா பாக்குற அத்தியாரோகம் என்னது சர்ப்பம் ஆசிரியம் என்னது ரஜு கயில் அதிஷ்டானம் வந்து என்னது இதம் ரஜு இந்த இதம் இதம் அசம் சத்தம்சம் இருக்கு அது வந்து அந்த அம்சம் வந்து அதிஷ்டானம் ரஜ் அம்சம் வந்து ஆசிரியம் அது மாதிரி இங்கே என்னன்னா அதிஷ்டானம் புரியறது என்ன அதிஷ்டானம் புரியறது அதுல வந்து எதையோ ஆரோப்பம் பண்ணிருக்கே அகம் பிராமணஹாங்கிறது அகம் பிராமணஹாங்கிறது கல்பிதம் அஹம் மனுஷங்க ஆசிரியம் வச்சுங்க ஆனா சைதன்யம் வாஸ்தவம் அஹம் சைத்தன்ய ஸ்வரூபா அஸ்மி அப்படின்னு சொல்லலாம் அஹம் மனுஷ அஸ்மின்னு சொல்லலாம் அஹம் சன்னியாசி அஸ்மி பிராமணகா அஸ்மின்னு என்ன சொல்லலாம் வச்சுக்கோ அது மாதிரி நீங்க புரிஞ்சு அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இங்க ஜமாகவும் இருக்கு அதே ஆகையினால இங்கயும் அஜ்ஞா தவம் இருக்கு ஆகையினால தெரிஞ்சிருந்தா நானும் எப்படி இருக்கேன் டாபிக் சம்சாரியா இருக்கேங்கறதானே சம்சார நிவர்த்தி உபாயத்து சிந்தனை படம் இல்லாட்டி இந்த விசாரம் பண்ணணும் சம்சாரம் நீங்கணும்ங்கிறதுல நமக்கு தாத்பரியம் ஆக ஜ அஜ்யம் இருக்கு ஜாத்த அஜா தத்துவம் என்ன அங்க எப்படி அஜ்ஞா தத்துவம் இருக்கோ இங்கேயும் அஜ்யாதத்துவம் இருக்கு என்ன அஜா தத்துவம் ஆத்மாவோட பாரமார்த்திக ஸ்வரூபம் எனக்கு தெரியவே இல்லை நீங்க என்ன சொல்றீங்க சாஸ்திரத்தை வச்சு நீ சொல்றேன்னு சொல்ற அதுவும் எனக்கு அது படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லவ கேள்வி இப்போ விசாரம் முன்னாடி இல்லவ கேள்வி நான் இருக்கிறேன் வாஸ்தவம் நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆகையினால அஜாதத்வம் இருக்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நீ அதை ஒரு ஒரு ஒரு பாம்பை பாக்குற போது கைத்துல பாம்ப பாக்குற போது இன்னொரு இடத்துல பாம்ப வந்து சத்தியமான நான் பாம்ப பாத்துருக்கேன் அந்த இடத்துல பாம்பு என்னது சத்தியமான பாம்பு இப்ப பாக்குற பாம்பு என்னது சத்தியமில்லாத பாம்பு பொய்யான பாம்பு பொய்யான பாம்பை பாக்குறேன் இப்ப வந்து ஆத்மா அனாத்மாவுக்கு இது சொல்றேன் ஆத்மா அனாத்மாவுக்கு சொல்ற போது என்னன்னா அனாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் சாதிருஷ்யம் இருக்கணும்ங்கிறது ஒன்னும் நியமம் கிடையாது நான் இன்னும் அது கொஞ்சம் நேரம் சொல்றேன் அது இன்னொரு விஷயம் இருக்குது அதுக்கு வந்து நியமம் கிடையாது பொதுவா வந்து பிரம்ம வேதாந்தத்துல இப்ப என்ன சொல்றோம் அபிம நிமித்தோபாதான காரணம் பிரம்மான்னு சொல்றோம் எங்கேயாவது நிமித்த காரணம் உபாதான காரணமும் சேர்ந்து எங்கேயாவது இருக்கோ சேர்ந்து இல்லவே இல்லை நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேற வேற அனுபவத்துல இருக்கு மாத்திரம் வேதாந்தத்துல வந்து இதுல சாதிரசியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆஹ் சாதிருஷ்யம் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா ரெண்டுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும் அதெல்லாம் வந்து பாஷ்ய விஷயத்தை சேர்ந்தது சாதிருஷ்யம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சம்ஸ்கார் சம்ஸ்காரம் என்ன ஆகணும் முதல்ல பார்த்த பாம்பு சத்தியமான பாம்பு இப்ப பாக்குற பாம்பு என்ன பாம்பு இப்ப பாக்கிற பாம்பு பொய்யான பாம்பு அப்போ அனாத்மாவை இப்ப நான் ஆத்மாவில பாக்கணும்னா அனாத்மாவை முன்னால பாத்துருக்கணும் சம்ஸ்காரத்துக்கு அப்ப அனாத்மாவை முன்னால பாத்துருக்கணும்னா அந்த அனாத்மா சத்தியமா வித்தையா ஏன்னா முன்னாடி நான் பார்த்த பாம்பு என்னது சத்தியமான பாம்பு இப்ப பாக்குற பாம்பு பொய்யான பாம்பு சரி இப்ப என் மேல என்ன சைத்தன்யமாக என் மேல அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அனாத்மா இருக்க இது பொய்ன்னு சொன்னா அப்ப நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இப்ப ஒரு ஆத்மாவை பார்த்திருக்கணும் அனாத்மாவை பார்த்திருக்கணும் அந்த அனாத்மா உண்மையா இருந்திருக்கணும் அந்த சம்ஸ்காரத்தினால இது ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த அனாத்மாவும் இதுக்கு முன்னாடி அனாத்மாவும் இருந்ததுன்னு வச்சு அனாதிதானே இருக்குங்க அனாத்மான்னு சொன்னா அந்த அனாத்மாவும் வித்யா என்ன கேட்டா அது சத்தியமாயிடும் அதனால இந்த சம்ஸ்காரத்தை சொன்னோம் சத்தியம் ஆயிடும் அனாத்மாவை சத்தியம் சொல்லிட வேண்டி வரும் சம்ஸ்காரத்தை பத்தி சொல்லணும்னா சத்தியம் ஆயிடும் இப்ப வந்து அதுக்கு உதாரணம் என்ன சொல்றோம்னு கேட்டா நம்ம வந்து கயிற்றுல வந்து பாம்பை பாக்குறதுக்கு நிஜமான பாம்பை பாத்திருக்கணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது சினிமாவில நிறைய பாம்பை பாக்குறோம் சினிமாவில பாக்குற பாம்பு உண்மையான பாம்பா பொய்யான பாம்பா முதல் முதல்ல ஒருத்தான் பாம்பே பார்த்தது இல்லை நிறைய ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல தான் எல்லாம் தெரியுது ஊர்ல வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு பார்க்கணுனாலே ஜூமுக்கு தான் போகணும் இதனால இங்கே தான் போகணுமே தவிர அங்கெல்லாம் ரோட்லாம் எப்படின்னா மாடு தெரியாது ரோட்ல மாடு ஆடு கோழி கழுத பன்னி நம்ம ஊர்ல தான் தெரியும் எந்த நாட்டிலையும் நீங்க நான் எனக்கு தெரிஞ்சு நான் போன நாட்டில் எங்கேயும் நான் பார்த்ததில்லை ரோட்ல இந்தியாவில்தான் இதெல்லாம் விசேஷமா தெரியும் அது வந்து ரோட்ல போனீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பண்ணி வரும் இந்த வழியா அப்புறம் வந்து இதை வெளிநாட்டுக்காரனா இருந்தா என்ன ஒண்ணும் தெரியுமா இங்க இந்த வழியா போவான் அவன் இந்த மாதிரி பண்ணி கூட்டமா பார்த்தவொடனே இறங்குன்னான் இறங்கிறுத்துவான் அவன் ரோட்லேயே ரோட்ல பண்ணியே போட்டோ எடுக்க அவங்களுக்கு பிடிக்கும் என்ன பாத்தியா இந்தியாவில ரோட்ல பன்னி எல்லாம் தெரியுது அவனுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்புறம் மவுண்ட் ரோட்ல மாடை பாத்துட்டான்னா அவ்வளவுதான் தீந்தான் எதுக்குதெல்லாம் சொல்றேன் சினிமாவில தான் பாம்பை பாக்க சினிமாவில பாத்த பாம்பு இருக்க பாம்பு உண்மையா பொய்யா இது ஒரு உதாரணம் பரமார்த்து தான் சொல்றேன் இந்த பொய்யான பாம்ப பொய்யான பாம்ப வந்து கைத்துல பார்க்கும் பொழுது இந்த பொய்யான முதல்ல பார்த்த பாம்பு என்னது பொய்யான பாம்பு அதோட சம்ஸ்காரம் தான் இருக்கு பொய்யான பாம்பை பார்த்த சம்ஸ்காரம் தான் மனசுக்குள்ள இருக்கு நாங்க இப்ப வந்து கைத்துல பாக்குற பாம்பு என்ன பாம்பு அதுவும் பொய்யான பாம்பு பொய்யான பாம்ப பத்தின பொய்யான பாம்பது பொய்யான அனாத்மாவை பார்த்து பொய்யான அனாத்மாவைதான் சம்ஸ்காரம் எங்களுக்கு போகையினால இதெல்லாம் சமாதானம் எனது பிரத்யம் இல்ல பிரத்யம் இல்லாட்டாலும் பரவாயில்ல பிரகாசமா இருந்தா போரும் அஜ்யா தத்துவம் இதுலயும் பொருந்தும் சாதிருஷ்யம் அவசியம் இல்ல சம்ஸ்காரம் இந்த சம்ஸ்காரத்தை சொல்றோம் வார்த்தைக்காக ஒத்துக்கிறோம் அப்படி ஒத்து இந்த சம்ஸ்காரம் என்னதுன்னா அந்த சம்ஸ்காரம் நித்யா சம்ஸ்காரம் தான் ஆத்மாவில அனாத்மாவுல அத்தியாசம் பண்ற சம்ஸ்காரம் என்ன சம்ஸ்காரம்னா மித்தியா சம்ஸ்காரம் மட்டும் அதனால அத்தியாசம் சம்பவிக்கிறது அத்தியாசம் சம்பவிக்கிறது சரி அத்தியாசம் சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி இதனால என்ன சொல்லியாசம் அத்தியாசத்துக்கு சமாதானம் சொல்றோம் பிரமாணம் என்னப்பா இருக்கு அத்தியாசத்துக்கு லட்சணம் பார்த்தாச்சு அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்லியாச்சு சுருக்கமா சொல்லியாச்சு ஸ்மிருதி ரூபா பரக்கிற பூர்வதிருஷ்ட அவபாசா அத்தஸ்பின் தத்யாச லட்சணம் சொல்லியாச்சு அப்புறம் வந்து அத்தியாசுதான் இது அத்தியாச சமாதானம் அப்படி இருந்தாலும் நடக்கத்தான் செய்கிறது அத்தியாச அஸ்தியா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அது அடுத்தது ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டா சங்கராஜர் ஒரு வார்த்தையை சொல்றார் தமேத்தம் அவித்யாட்சம் ஆத்மானம் ஆத்ம அநாத்மனோ இத்தரேதர அத்தியாசம் புரஸ்கிருத்தையே சர்வே பிரமாண பிரமேய வியவஹாராக லௌகிக்காக வைதிக்காச்ச பிரிச்சாஸ்திராணி விதிப்பிரதிஷேத மோட்சபராணி நாங்க வந்து அத்தியாசத்தை வந்து வெறும் கயிறு பாம்பு உதாரணத்தை மாத்திரம் வச்சுன்னு பேச போறது இல்லை நீ வந்து கயிறு பாம்பு உதாரணத்தை சொல்லி இந்த நாள் சொல்றப்பா எந்த நாளும் பிரத்ய விஷயத்துவம் அஜாதத்துவம் சாதிருஷ்யவத்வம் அப்புறம் என்னது சம்ஸ்காரம் இதெல்லாம் இருந்தாத்தான் முடியும் நீ சொல்ற அதெல்லாம் வந்து கயிறு பாம்பு உதாரணத்துக்கு சரி நானும் ஒரு வழியா நான் உனக்கு வந்து உன்னோட பாஷையிலேயே சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படி சொல்றேன் ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சுன்னு நம்ம சிந்தனை பண்ணணும் ஆகையினால நம்ம புத்தியெல்லாம் கயிறு பாம்பு உதாரணத்துல சாஸ்திர வாக்கியத்துலதான் நமக்கு தாத்பரியம் இந்த சாஸ்திர வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து தர்க்கத்தை பார்த்துட்டு இருக்கோமே தவிர ஆனா சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம் ஆகினால சாஸ்திரத்துல சொல்லி சாஸ்திரத்துல வந்து பிரம்மனை பத்தி ஆத்மாவை பத்தி சொல்லி இருக்கிற லட்சணம் எல்லாம் இருக்கும் அந்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டே நாம புரிஞ்சுக்கணும் அத்தியாசம் இருக்குங்கிறதுக்கு ஸ்ருதி தான் பிரமாண் வந்து என்ன சொல்லி இருக்கு வாக்கியங்கள் எந்த வேதமும் அத்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லல ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது ஆத்மா வந்து நான் திரம் ந பகிஷ்பிரஜம் நோபயத பிரஜம் ந பிரஜான அதஷ்டம வியவாரியமிராஹியம் லட்சணம் அச்சித் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபம் அதுவை மன் ச ஆய ஆத்மா எடுத்துட்டேன் அலத்மா சேயிருக்குனா நம்ம அனுபவம் என்ன இருக்கு அந்த பிரஸ் பதி உபயத பிரஜாஸ் இப்படிதானே இருக்கு எனக்கு வெளியில நடக்கிறது தெரியுது உள்ள நடக்கிறது தெரியுது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தெரியுது வேதம் சொல்றேன் நீ வந்து உள்ள ஆத்மா வந்து உள்ளே இருப்பதையும் அறிவதில்லை வெளியே இருப்பதையும் அறிவதில்லை இரண்டுக்கும் இடையில இருப்பதையும் அறிவதில்லை ஆத்மா வந்து விஸ்வனையும் பார்ப்பதில்லை தரிசன தைதசனையும் பார்ப்பதில்லை பிராஜ்யனையும் பார்ப்பதில்லை விஸ்வம் தெரியுமில்ல சொல்லியிருப்பாங்கல்ல பகிஷ்பிரஜாங்கிறது யாரு விஸ்வஹா மறந்து போயிட்டா பகிஷ்பிரஜகாங்கிறது விஸ்வஹா அந்த பிரஜகாங்கிறது தைதசஹா உபயத யாரு பிராஜ்யா அப்படின்னு சொல்றது ஆகையனால உபயத பிரஜா ரெண்டும் ரெண்டும் கெட்டாரு அபாவத்தையும் பாக்குறது நப்பிரம் நப்பிரங்கிறது தான் பிராஜ்ய சாட்சி அதனால பிராஜ்யனும் கிடையாதுன்னு நினைச்சு நம்யம் இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்கப்பா அப்ப இந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம எப்படி அர்த்தம் பண்றது சாஸ்திரம் அத்தியாசத்தை சொல்லல உபநிஷத்த எதுவும் அத்தியாசத்தை சொல்லல அத்தியாசத்தை சொல்லலைனாலும் ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு சொல்லி இருக்கு ஆத்மா இப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஏன் அனுபவத்துல அது இல்ல அப்ப ஏன் அனுபவத்துல இல்ல ஆனா சொல்லி இருக்குன்னு சொன்னா இப்ப என் அனுபவத்துல இருக்கிறத என்ன கணக்கு பண்றது அர்த்தாபத்தி பிரமாணேன ஸ்ருத்தி அர்த்தாபத்தியா ஸ்ருதியில இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு அப்ப அந்த ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம் சொல்லுவனி அப்படின்னா இது அத்தியாசம் சொல்லித்தான் ஆகும் அதான் பிரமாணம் ஸ்ருதி வாக்கியங்கள் இந்த நான் தற்பி இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லா மதவாதிகளும் யாரு சாங்க நைக்கர்கள் வைசேஷிகர்கள் சாங்கியர்கள் யோகிகள் பூர்வம்சகர்கள் நாமும் எல்லாருமே ஒன்னு ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க என்ன தெரியுமா ஆத்மாவுக்கு ஜென்மாந்தரம் இருக்கு ஆத்மா ஒத்துமாட்டூட்மாவை நித்தியம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட நித்தியமான ஆத்மாவுக்கு கர்த்தத்துவத்தையும் போக்திருவத்தையும் நையாயிகர்களும் மீமாம்சகர்களும் இருக்குறோம் இந்த உடம்பு வந்து அனித்யம் தானே உடம்பு அனித்தியம் தானே ஆனா ஒரு ஒருத்தர் என்ன நினைக்கிறான் நான் பிறந்துட்டேன் சாக போறேன்னு நினைக்கிறான் ஆக பிறந்துட்டேன் சாக போறேன்னு ஒருத்தன் நினைக்கிறது வந்து ஆஹ் அனித்யம் தானே அனித்தியமான உடம்பு தானே அவன் வந்து தன்னை அனித்தியமா நினைக்கிறான் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது அவன் எல்லாருமே சொல்றாங்க சாஸ்திரம் என்ன சொல்றது ஆத்மா நித்தியகான்னு சொல்றது நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆத்மா நித்தியகான்னு ஒத்துக்கிறோம் ஆனா நித்தியமான ஆத்மாவ நிறைய பேர் வந்து என்ன சொல்றான் அனித்யம்னு சொல்றான் நீங்க என்ன சொல்றீங்க உங்க கருத்து என்ன அவர்கள் எல்லோரும் ஆத்மாவை அனித்யம் என்று சொல்லுவதை பற்றி மற்ற மதவாதிகளாக கருத்து என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அனித்யம்னு நினைக்கிறது கற்பனை அத்தியாசம் தான் அவங்க என்ன சொல்றாங்க அனித்யம்னு அனித்யம்னு நினைக்கிறது வந்து கற்பனை உண்மையில அனித்யம் இல்லை அவன் உடம்புக்கு வேறானவன் உடம்புதான் அனித்யமே தவிர அவன் அனித்யம் இல்லை அப்படின்னு மையாயர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் வைசேஷர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் சாங்கியர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் யோகிகள் பூர்வம்சர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அப்ப என்ன அர்த்தம்னா உடம்ப நான் நினைக்கிறத அத்தியாசம் ஒத்துவிட்டாங்க அவங்க வந்து உடம்ப நான் நினைக்கிறது அத்தியாசம்ங்கிறத எல்லா மதவாதிகளும் ஒத்துக்கொண்டு நம்ம என்ன கேட்கிறோம் நீ அத்தியாசத்தை அப்படியே நிறுத்திட்ட இன்னும் கொஞ்சம் நீட்டு அப்படிங்கிறோம் ஆத்மாவுக்கு அத்தியாசத்தை வந்து நீ வந்து இந்த அளவுல ஆத்மா நித்தியம்னு சொல்லி எடுத்துட்டு அவன் என்ன சொல்றான் ஆத்மா கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கு அது நிறைய கர்மங்களை எல்லாம் பண்ணணும் கர்மங்களை எல்லாம் பண்ணி இந்த கர்ம பலனை எல்லாம் அனுபவிக்கிறது அதுல ஆத்மாவில இருக்கிற கர்த்திருவம் போக்திருத்தமும் வாஸ்தவம் சுவாபாவிகம் ஆகந்துக்கம் ஆகந்துக்கம்னா அத்தியாசம் தானே ஆகந்துக்கம் இல்ல அனித்யம் வந்து ஆகந்துக்கம் ஆகந்தம் கூட சொல்லக்கூடாது அது வந்து அவங்க அஜானத்தினால சொல்றாங்க இந்த சரீரம் வர்றது போறது அப்ப அவங்களுடைய மதத்துல வந்து ஆத்மாவில அனித்தியத்துவம் அத்தியாசம் அப்புறம் என்ன கர்த்தம் பௌத்திருத்தம் அத்தியாசம் இல்லை வாஸ்தவம் அப்புறம் வந்து சாங்கியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா கர்த்திருவம் அத்தியாசம் போக்திரு சத்தியம் அப்படின்னு அவங்களுடைய மதம் கர்த்தத்தம் கற்பனையை தவிர வந்து அனுபவிக்கிறது அனுபவிக்கடி மேலே போய் என்ன சொல்றோம் நகர்த்திரு கர்மாணி லோகஸ் பிரபு நகர்ம பலோகம் ஆகையினால இந்த த எல்லும் ஒத்துராச்சாரியும் கருத்திரு சத்தியம் சொன்னா கர்மகாண்டத்தோடு நிற்க வேண்டியதான் ஞான காண்டமோ சச்சிதானந்தமோ அதுவும் சங்கராச்சாரியோட முக்கியமான கருத்து ஆத்ம ஏகத்துவாதா ஆத்மா ஒண்ணு கிடையாது எல்லாரும் ஒண்ணு விதாவினயசம்பே கவிஹஸ் சுபாக்கம் விபத்தல எல்லாம் ஒண்ணுங்கிறதுல பரமேங்கருடையா என்ன முன்னாடி எயரிமே குருபி பூர்வம் பதவிய பிரமாணாந்தம் பிரணத்தோஸ் அப்ப எனக்கு முன்னாடி வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றேங்கிறார் சங்கராச்சாரியர் அப்படி சொல்லிட்டுதான் வியாக்கியானம் ஆரம்பிக்கிறாரு கைத்ரி உபரிஷத்து கேட்டா இப்ப இந்த அத்தியாசத்துல லெவல்ல தான் வித்தியாசம் லெவல்ல தான் ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசம் கர்ம காண்டி ஓரளவு இருக்கு மேல அத்தியாசம் கிடையாதுங்கிறான் நம்ம என்ன சொல்றோம் எல்லாமே அத்தியாசம் அதனாலதான் சங்கராச்சாரிய கடைசியில பாத்தீங்களா இந்த இதுல வியாக்கியான கடைசியில இந்த இதுல அத்தியாச பாஷத்துல ஏமய அனந்த நைசிக் பிரத்யூபோக்திருப்பிரவர்த்த சர்வலோக பிரத்ய்சம் சங்கராச்சாரியர் அவங்க யாரும் அவங்க யாரும் இவ்வளவு தூரத்துக்கு அத்தியாசத்தை சொல்லது இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்ட ஸ்ருதி பிரமாணம் இருக்கு வேத வாக்கியங்கள் நிறைய ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்கள் அத்தியாசம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் அந்த வாக்கியங்களை நான் விசாரம் பண்ணா அத்தியாசம் இருக்குங்கிறது புரியும் கீதையும் நான் சொன்னேன் இல்லையா யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்தம் சாகரஜங்கம் அந்த ஸ்லோகம் இருக்கேன் அதுவும் அத்தியாசத்துக்கு சொல்லலாம் தாராளமா சொல்லணும் சம்யோகா கஷேத்திரேத்திரஜம்யோகா தத்வித்ரி பரத வாக்கியத்தை பாத்துக்கலாம் அப்புறம் இன்னொன்னு சொல்ற சங்கராச்சரியார் அனுமான பிரமாணம் அமானம் அமான பிரமாணத்துக்கு வியாப்தி வேணும் அனுமானம்ியாப்தி வேணும் எத்த எத்திர தூம வன்னிகிறது வியாப்தி தூமம் தானே வியாப்தி தூம எத்தனை எத்தனை தூமஹா தத்திர வன்னிகிங்கிற வியாப்தி ஜானத்தை சொல்றோம் அது மாதிரி சுங்கராஜன் என்ன சொல்ற மனுஷாசவான் மனுஷியசவான் மனிதன் அத்தியாசத்தை உடையவனாக இருக்கிறான் மனுஷியான் செய்வதால் பசுவது பசுவை போல புரியுது இல்லையா மனுஷவான் பசுவது எவஹார அத்தியாச எ எத்திரே பசுங்கிறது பசு பசுங்கிற உடம்புல இருக்கிற பசு வேறு தானே பசு உடம்புல இருக்கிற பசு வேறு அந்த எல்லாரும் கொள்கை எல்லாருடைய பசு வந்து ஜீன் இருக்கே அந்தீவன் வந்து நித்யா அது நித்தியமானதுங்கிற கொள்கை எல்லாம் இருக்கு இருக்கு அந்த பசுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் பசு சரீரத்தோட தன்னை பிரிச்சு பிணைச்சு கொண்டு அவிவேகத்தோட விவேகம் இல்லாம எல்லாம் இருக்கு அவிவேகத்தோட பசு சரீரத்தில் இருந்து கொண்டு பசு தன்னை பிரிச்சுக்க தெரியாம அவிவேகத்தோட புல்டா ஓடி வருது தடிய எடுத்தா ஓடி போகுது அதே மாதிரி மனிதன் என்ன பண்றான் யாராவது அவங்க கிட்ட போறான் யாராவது என்ன வந்து கோபமா பார்த்தா எதா கஷ்டமா பேசினா திரும்பி போறான் பிரவருத்தி நிவர்த்தி பக்தி பசுவாதிபிஷ்டிசேஷம் பசுக்களும் சரி அதுவும் அவிவேக புரசரமா விவகாரம் பண்றது இவனும் கூட எல்லாரும் என்ன நம்ம என்ன சாஸ்திரம் எல்லாம் படிச்சாலும் நமக்குன்னு ஒரு அபிமானம் போக மாட்டேங்கிறது இல்லை அந்த தனித்தன்மை நம்மை விட்டு அகல்கிறதா எள்ளளவும் அகலுவதில்லை எத்தனை முறைதான் கற்பினும் கேட்பினும் என் இதயம் ஒடுங்குவதில்லை யான் எனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லைங்கிறார் அழகாக நமக்காக பாடி வச்சிருக்காரு அதனால வந்து எல்லாருக்கும் புரியட்டுங்கிறதுக்காக பாடி வச்சிருக்காரு ஆக என்னால இவ்வளவு விழுந்து விழுந்து வாசிக்கிறோம் அத்தியாசம் உருப்பிட மாட்டா இருந்தா தானே உருப்படுறது இருந்தா தானே உருப்படுறது சொல்றோம் மச்சம் கூட அப்புறம் உடனே உன்ன மாதிரி ஆளை பார்க்க முடியாதப்பா அப்படின்னு சொன்ன என்ன பண்றோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த தனித்தன்மை நமக்கு எல்லாரும் சரீரத்தோட தங்களை அத்தியாசம் பண்ணிக்கொண்டுதான் பண்ணுகிறார்கள் பிரமாணியம் இருக்குங்கிறது எத்தனை எத்தனை விவகாரவத்வம் இருக்கும்பத்தி மூலமாகவும் சொல்லலாம் என்ன ஸ்ருத்தி அர்த்தாபத்தி பிரமாணி வக்கம் சக்கியத்தை அனுமான பிரமாணேனா அதுக்குதான் அந்த விவகாரத்துக்கெல்லாம் சொல்லிவிட்டார் ஆத்மா அஹம் மம அபிமானம் இல்லாம மனசு விவகாரம் பண்ணாது மனசு விவகாரம் பண்ணாம இந்திரியங்கள் விவகாரம் போன்ட் பண்ணாம காலம்தான் பண்ணலாம் உங்கள்ட்டி பிரமாணேன அப்புறம் இன்னும் நிறைய சொல்லணும் இதுல வந்து போராது இன்னும் என்ன சொல்லி இருக்கு சவிகாரமா இருக்கேங்கிற எண்ணம் இருக்கு பரிச்சின்ன புத்தி இருக்கு பரிச்சின்னத்து இருக்கிற மாதிரி எனக்கு நான் உணர்றேன் சாஸ்திரம் வந்து பூர்ணஹா அனந்தா அப்படின்னு சொல்றது நான் வந்து ரொம்ப அழுக்குடைய மாசுடைய சொல்றது அசங்கோயம் கிடையாது விவகாரம் பண்ணணும்னா என்ன ஆகணும் கரணாதிகளை யூஸ் பண்ணணும் கரணாதிகளை யூஸ் பண்ணா வந்து சவிகாரம் ஆகுமா ஆகாதா எல்லாம் விதாரம் ஆயிடும் சொல்ல போனா ஞாத்ருவம் பிரமாத்திருவம் ஆத்மா நித்தியா இதெல்லாம் பிரமாணம் அத்தியாசம் இருக்குன்னு ஸ்ருதி பிரமாணம் ஆத்மா நித்யா ஆத்மா அக்த்தா ஆத்மா அபோக்தா ஆத்மா நிர்வீகாரா ஆத்மா அபரிச்சின்னா ஆத்மா அனந்த ஆத்மா பூர்ணா இதெல்லாம் சொன்னோம் அப்புறம் கடைசியில ஆத்மா அசங்க பிரமாதி ஆத்மா அப்பிரமாத்தா ஜானாமின்னு சொல்றதே அத்தியாசம் தானே சச்சிதம்சத்தையும் புத்தியோட விற்பிய சேர்த்துத்தானே ஜானாமின்னு சொல்றாங்க ஆக ஹரிபவன்கிறதும் கிடையாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு பராத்மனி நவித்யே அஜாத்தா அஜாத்தா புரிஞ்சுக்கணும் அது ஞானமாகவே இருக்கே தவிர ஒரு நாளும் ஞாத்தாவா ஆத்மா ஞானமாக இருக்கிறது ஆனால் ஞாத்தாவாக இல்லை அத்தியஸ்தம் அத்தியஸ்தம் சைத்தன்யம் சைதன்யம் சொல்றம் சொல்றோம் ஆத்மா ஞானமா அப்படின்னு நம்ம சொல்ற பொழுது நான் சச்சிதம்சம் அறிகிறேன் புத்தி அம்சம் அவிவேகேனா இது பிரவர்த்தது ரெண்டு சேர்த்து தான் குழப்பிக்கணும் சத்திய அன்ற அகம் ஜானாமிங்கிறதுல அகம் சத்திய அம்சம் ஜானாமிங்கிறது மிதுன அமிர்த்த அம்சம் அஹ சத்திய அன்ற நித்விகரணம க்ருत्वा ஏவ aham jānāmi iti vadati adha vṛtti jñānam svarūpa jñānam svarūpa jñānati vṛtti jñānateṁ śeṣa koḷapi jānāmi āha svarūpa jñānam vṛtti jñānam svarūpa jñānati vṛtti jñānate śeṣa tāna nyātā varaha இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆத்மா எல்லாரும் வேதாந்தத்துக்கு பிரம்மசூத்திரம் படிக்க வந்தே கடைசியில முடிவு என்ன தெரியுதுன்னு கேட்டா ஆத்மா பல ஆகினால என்னன்னா ஆத்மா வேற வேறதா நீங்க என்னதான் சொல்லுங்க சுவாமிஜி ரொம்ப நேரம் வேதாந்த பிராமணம் பிராமணம் தான் சத்திரியன் சத்திரியன் தான் வைசியம் வைசியம் தான் என்ன அவ்வளவுதான் கன்ஃபியூஷன் என்னதான் சொல்லுங்க திருஷ்டியில பேசுறீர் நீர் எந்த திருஷ்டியில பேசுறீர் எந்த அவஸ்தையில பேசுறீர் இப்படி எல்லாம் ரொம்ப நேரம் சொல்லுவான் கடைசியில் தான்ப்பா அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்றோம் கீதையாத் திரமோஹோ அனுப்ப நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற சங்கராச்சாரியாக அகமேவ நான் தான் சண்டாளன் நான் தான் ஈஸ்வரன் நான் இந்திரன் நான் சந்திரன் நான் தான் யம தர்ம ராஜா மார்க்கண்டேயன் என்ன சொல்லுவோம் கடைசியில வந்து ஆத்ம பகுத்வாதிகளா இருக்காங்க நிறைய பேரு ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது இதுதான்சாரம் இருக்கு இது பெரிய தொந்தரவா இருக்கு இந்த பேத புத்தி தானே எவ்வளவு துக்கத்தை கொடுக்கிறது எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்கறது ஏகத்துவம் எல்லாம் சொல்றது அதுதான் பிரமாணம் அத்தியாசத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா ஸ்ருத்தி அர்த்தா பத்தியா ஸ்ருத்தியில இப்படி எல்லாம் ஆத்மா பத்தின லட்சணம் சொல்லிருக்கு நம்ம அனுபவம் எல்லாம் வழக்கத்துல பார்த்தா இப்படி இருக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது இதெல்லாம் அத்தியாசம்னு தானே தெரியறது ஆகையினால அத்தியாசம் இருக்குங்கிறதுக்கு என்ன என்ன என்ன என்ன உனக்கு சோர்ஸ் என்ன இந்த ஸ்ருதி வாக்கியம் தான் சோர்ஸ் நீயும் வந்து நானும் வைதிகன் நமக்குள்ள அபிப்பிராயம் இருக்கு நீயும் வேதத்தை ஒத்துக்கிற நானும் வேதத்தை ஒத்துக்கிறேன் வேதத்துல இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு ஆகையினால நீ இந்த வாக்கியத்தை நீ மறுக்க முடியாது ஆகையினால நான் சொல்றேன் இது அத்தியாசம் பண்ண அப்புறம் அனுமானமும் சொல்லியாச்சு அனுமானம் வந்து என்னன்னா விவகாரமே நம்ம காட்டுறது அத்தியாசம்னு காட்டுறது அபிமானம் இல்லாம இப்படிப்பா விவகாரம் நடக்கும் அபிமானம் இருக்கிறதே விவகாரம் அத்தியாசம் இருக்குங்கிறத காட்டுகிறது அத்தியாசத்துக்கு பிரமாணம் சொல்லியாச்சு அத்தியாச லட்சணம் அத்தியாசனா அத்தியாசம் அது மூலமா சமாதானம் சொல்லியாச்சு ரெண்டும் ஒண்ணுதான் அத்தியாசம் நடத்துறதுங்கிறத காட்டுறதுல இருந்தே எல்லாம் சொல்லிவிட்டோம் சொல்லிய பிரகாசமாக இருப்பதால் இதுவும் அறிந்தும் அறியாததாக இருப்பதால் இங்கும் அத்தியாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால திரும்ப முடிகிற போது என்ன சொல்லணும் அசிய அனர்த்தோஹோ பிரகாணாய இது உபசம்ஹாரம் சரி அத்தியாசம் இருக்குன்னு இவ்வளவு சொன்னதுனால என்ன பிரயோஜனம்னா இந்த அத்தியாசம் நீக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும் அசிய அனர்த்த ஹேத்தோகோ பிரகாணாய அனர்த்த ஹேத்தோகோ வாழ்க்கையில வந்து நம்ம வீணா போயின்ட்டு இருக்கோம் எல்லாம் பண்ற காரியம் எல்லாம் என்னன்னா ஒண்ணும் கிடையாது பிறந்தாலும் பன்னெண்டு இருக்கும் தர்மம்னு சொல்லி நிமிஷம் பன்னெண்டு இருக்கும் இல்ல அனர்த்த ஹேத்தோகோ பிரகாணாய சாஸ்திர திருஷ்டியில தர்ம விவகாரமும் அனர்த்தந்தான் வேதாந்த சாஸ்திர திருஷ்டியில வேத பூர்வ திருஷ்டியில வேணா தர்ம விவகாரம் வந்து அனர்த்தம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா சம்சார அனர்த்த ஹேதோஹர்த்தம் மறுபடியும் மறுபடியும் அபிமான வச்சு அவஸ்தப்படுற இந்த விவகாரத்துல இருந்து விடுபடுவதற்காக ரெண்டு சொல்ற ஆத்மா ஒண்ணுதாங்கிற ஞானத்தை பெறுவதற்காகவும் அதனாலதான் இந்த சங்கராச்சாரிய பிக்சர்ல கேக்குறாரு சர்வசமதா பாவகா கதம் சக்கியத்தை மாணவானாம் சந்நியாசா சந்யாசாதுன்னா கேவல சன்னியாசா சந்நியாசா முடியும் ஆத்ம ஏகத்துவ வித்யா பிரதிபத்த இவ்வளவு சொல்லியிருக்கு அப்படி இருந்து சங்கராச்சாரியாருக்கு ஹதயம் இல்லையா அப்படி ஒரு பெரிய மகாத்மா சொல்லிட்டு போயிட்டார் புத்தருக்குத்தான் அன்பு இருக்கான் சங்கராச்சாரியும் அறிவு தான் இருக்கான் அப்படியே சொல்றது சங்கராச்சாரிய அன்பு இல்லைன்னா இப்படி ஆத்மா ஏகத்துவம் சொல்லுவாரிய அன்பு இல்லாதவரா இருப்பார் நினைச்சுக்கிறாங்க எல்லா அறவற படிப்பு படிச்சவங்களே பெரிய பெரிய படிச்சவங்களே சொல்றாங்க என் படிப்பு இன்னும் போராதுங்கிறாங்க அதுக்குள்ள அது அவர் வாக்கியம் எல்லாருக்கும் பிரமாணம் ஆயிடுச்சு இவங்க யாராவது போய் படிச்சாங்களா அவர் வாக்கியத்தை படிக்கிறவங்க அவர் வாக்கியத்தை படிக்கிறவங்க யாரும் அவங்க நேரக்டியா போய் சங்கராச்சாரிய பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு படிக்கிறது இல்லை அப்படி படிக்காம சங்கராச்சாரியார் வெறும் அறிவு அவருக்கு ஜாதி அபிமானம் இருந்தது ரொம்ப முக்கியம் விழுந்து விழுந்து சொல்றாரு அவன் வந்து ஜாதி அபிமானத்தை உடை உடைக்கிறதுக்கு தான் கர்ம காண்டத்துக்கு ஞான காண்டதும் கூட்டிட்டு வர்றாரு அப்படி இருக்கிற போது என்னன்னு தெரிஞ்சாதானே ஜாதி அபிமானத்தை பத்தி பேச முடியும் சொல்றதுல ஜி அபிமானம் இருந்தது சங்கராச்சாரிய புத்தர் அப்படி இல்லை கருணையை வடிவானவர் ஆட்டுக்குட்டியை தோல்வதுக்கு இதெல்லாம் படிக்கணும் இல்லையா சங்கராச்சாரியோட வாக்கியத்தை நேரடியா படிச்சா தானே தெரியும் அப்படி படிக்காம சொல்லிவிடுறது சங்கராச்சாரிய ஆத்ம ஏ அவர் எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தை கவனமா சொல்லிட்டே இருப்பாரு ஆத்ம ஏகத்துவ தரிசனம் இதுக்குதான் சம்யக் தரிசனம்னு அவர் இருப்பார் பரமார்த்த தரிசனம் சம்யக் தரிசனம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அன்பு இருக்கா தான் இங்க சர்வபூதே ரத சொல்லி வைக்கிறது இருக்கட்டும் பரவாயில்ல என்னது இதை படிச்சு எந்த அத்தியாசத்தை எடுத்துப்பாரும ஏகத்துவ வித்யா பிரதிபலி அது அவரோட அத்தியாசம் அது அவரோட அத்தியாசத்தை பரம்பரையா பண்பற்ற நிறைய பேர் அவருக்கே அத்தியாசம் அது சங்கராச்சாரிய சரியா புரிஞ்சுக்காம புத்தனையும் சரியா புரிஞ்சுக்காம ரெண்டையும் போட்டு குழப்பி அது ஒரு பெரிய அத்தியாசம் ஆகையினால் அதை வந்து பின்பற்றி உபதேசம் பண்ற பரம்பரை ஒன்று இருக்கு அது அத்தியாச பரம்பரை ஆத்மத்த விதைய பிரதிபத்தையே சர்வேந்தம் எதாச்சும் வேதாந்தாரீரமீமாசா பிரதம பிரகர்ஷே தான் நன்றாக விளக்கி காட்டுவோம் நன்றாக உங்களுக்கு நன்றாக விளக்கி காட்டுவோம் தரிசயாச்சு இன்னும் எவ்வளவு வேணாலும் இதுல சம்மரி சொல்றதுக்கு இடம் இருக்கு ஆனாலும் இது போறோம்னு நான் நினைக்கிறதுனால இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள்லாம் இருக்கோ எத்தனை தடவை நான் படிப்போம் புரிகிற வரைக்கும் நீங்களும் நிறுத்தாதீங்க வைக்கிற வரைக்கும் நானும் நிறுத்துறது ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி நேம பத்வா தேகாயிணா மூத்த ஓம் சாந்தி ஹரி ஓம்